<laughs> we have a very famous theory of relativity propounded by Einstein. E is equal to mc squared is no, a basic formula when we put it. That is when matter transcends the speed of light it gets converted to energy. That is why I put it. I put it. I put it. I put it. I put it. I put it. I put it. I put it. அந்த ساينடிஸ்ட் வெச்சினா இதெல்லாம் சொல்லப்படாது ஜாகரேயா சொல்லணும் எங்கயோ ஸ்கூல் காலேஜில ஏதோ படிச்சதே இப்ப போற போக்குல கிரேஞ்சிதுது அதனால matter gets converted to energy when it transcends the speed of light which is 3 lakh kilometers per second அப்ப என்னாச்சு matter and energy are not different from one another it is only a change of form not a change of essence apdi irundha indha formula irundha nirupanam eduthorom one gets converted to another apdinaaga idu convertible ah irkadh naligye idu veriyilla adu veriyilla apdinu rendum drigyamda whether you hold your assets in indian rupees in an indian bank are in switch banks in switch bank when the assets are yeah the asset thing is convertible it is the conversion rate may vary from day to day but it is convertible adanal rinn assets than you financial security kudukka pudi asset thane irukku matter gets converted to energy given a particular parameter this in this case the parameter being crossing the speed of light abudinu sonna ke they are not different from one another it is only a different of difference of form not a difference of essence matter and energy very very ill matter physical world la solla borudu matter nu nam solradha spiritual world matter nu jodi it must be Perceptible to the senses. If you don't want to see the senses in the same way, in the same way, it must be knowledge of that matter must be within the purview of the senses. In the same way, in the same way, there must be a possibility. If you look at that matter, it means that which can be known through the senses. That is matter. If you look at that, it must be capable of being known through the senses or matter ne solradh that which cannot be known through the senses indriyangalukku appaarpadadhaaga adindriyama irukkoodiya oru vastuve adha da matter ku contra distincta spirit nu solradhu andha spirit adha spirit nu sollungo enna perala vana sollungo adha da atma endru bramham endru that which is quite distinct from matter basically because it is not within the ken of the senses because it is beyond the senses apdi irukk kudiya vastuvada atma brahman ipdi ellam pala pergalala solra ada spirit matter and spirit ingirudhu ada rendu contradictory alithu vaartha kaatukudi vaarthayala irukku andha spirit patti therindukollakoodiya or margathukku da spirituality apdi inga vaarthai inga da varudhu adanaley in the matter எப்படி எனர்ஜியை விட்டு பிரிக்க முடியாமல் மேட்டர் எனர்ஜியும் வெவ்வேறா இல்லாமல் ஒரே விஷயமா இருக்கு ஆனா டிஃபரன் அந்த மாதிரி ஸ்பிரிட்டுக்கு ஒரு எனர்ஜி ஒன்னு இருந்ததுனாக்க பிரம்மத்துக்குன்னு ஒரு சக்தி ஒண்ணு இருந்ததுனாக்க அந்த சக்தியை தான் அம்பாள் பராசக்தி அப்படின்னு சொல்றது நாம லோக ரீதியா பார்க்கற போது எத்தனோ விதமான எனர்ஜி சொல்றான் A energy, kinetic அந்த இருக்கு பொ இந்த உலகத்துக்குள்ள கட்டுப்படாமல் மெஷர் பண்ண முடியாத ஒரு சக்தி இத்தனை இத்தனை எனர்ஜிக்கும் மூலமா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஒரு சக்தி இருந்த அதனால தான் அதுக்கு ஆதிசக்தி ஆதிசக்தி ரமே ஆத்மா அப்படின்னு சஸ்னாம சொல்றது வந்து ஆதிசக்தி நம்பாவ சொல்லி அது பிரம்மத்துடைய சக்தியாக இருக்கக்கூடியது அதான் ஆதிசக்தின்னு சொல்றேன் அது ஒன்ன விட்டு ஒன்னு வாஸ்தவத்தை பிரிக்கப்படக்கூடிய விஷயம் இல்ல எப்படி பிரிக்க முடியாது அப்படின்னாக்க அதுக்கு ரொம்ப அழகா காளிதாசன் ஒரு திருஷ்டாந்தி சொன்னாங்க அது ஏதோ ஒரு அர்த்தத்தை குறிப்பிடுறது அந்த அர்த்தத்தையும் வாக்க விட்டு பிரிக்க முடியாது தெரிஞ்ச போறவர முட்டாளு ஒரு திட்டு வச்சிருந்தோம் அவர் ஒண்ணே கோபப்படுற என்ன என்னமையா முட்டாள் சொல்லுவேன் அப்படின்னாக்க முட்டாள் சொல்றபோது மகா மேதாவிங்கிறதா சொன்னேன் ஒத்துக்க மாட்டானே சொன்னா இட்னட் அந்த அர்த்தத்தை தான் கன்வே பண்றது அந்த வார்த்தையும் அர்த்தத்தையும் ஒன்னு விட்டு ஒன்னும் பிரிக்க முடியாது ஒரு அர்த்தத்தை கன்வே பண்றதுக்கு ஒரு வார்த்தை பெரும்பாலும் தேவையா இருக்கு வார்த்தை இல்லாமலும் ஒரு அர்த்தத்தை கன்வே பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு மௌனத்திலாவது ஜாடகடை காட்டி அவஸ்தப்படுற வாழ்க்கை தெரியும் ஜாதகிற போது ஒண்ணு தப்பா புரிஞ்சுருவா ஒன்னும் சசமயத்தை வார்த்தையை சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஒரு கிரகஸ்தங்கியிருந்தேன் ரொம்ப பெரிய சமஸ்கிருத பெரிய பண்டிதர் எனக்கு ரொம்ப நாள் இப்ப இல்ல பகவான் போய் சேர்ந்துட்டார் அவர் சில வருஷங்கள் முன்னாலே வர தங்கி இருக்கும்போது பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ மஞ்ச மூடி சேகர் டக்குன்னு அவர் இல்ல அவர் பக்கத்துல கோவிலுக்கு இருந்தார் அவாது மாமி இருந்தார் பூஜை நடைபெற பேசுறதில்லை மா பேசம்ரிணம் வருஷம் சுமங்கிலி ஒன்னு வயசு இல்ல அவருக்கே போய் தங்குற போதே இருக்கும் நம்ம அறுபது வயசு மேல இருக்கும் ஒரு நாற்பது வருஷம் கிடைத்த தாம்பத்தியம் கூட நினைச்சிருக்காங்க வாசனையாவது இருக்கும் போனோம் அது நினைச்சிருந்து ஹரித்ராசூர்ணம் டெபினெட்டா ஒரு கூட ஹரிதிராசூர் ஹரித்ரா பிம்பமாவு விழுமே அப்படின்னு நினைச்சேன் நாம விட்டு பத்து நிமிஷம் சொல்லி பார்த்தேன் ஒன்னும் அந்த அம்மாவுக்கு பாக்க இல்லாத கேட்கிற மஞ்சப்படி மஞ்சள் ஏதாவது சொன்னா கூட கிட்டக்கணா கூட ஏதாவது சொல்லுலாம் அந்த வார்த்தையை தவிர வாக்கு என்னோட மஞ்சபுட்டி பூஜை விட்டேன் அது சொல்லி அப்புறம் அப்படியே எனக்கு புரியலையா வார்த்தையால சொன்னாலே புரிய வைக்க முடியல வார்த்தை இல்ல மௌனத்தால கம்யூனிகேட் பண்றதுங்கிறது ரொம்ப சமம் தட்சிணாமூர்த்தி ஒருத்தருக்குதான் சாத்தியம் அது மௌனத்தால பெரிய பலதத்த போய் பிரகடனம் பண்றதுங்கிறது தட்சிணாமூர்த்திக்குதான் சாத்தியம் அது வாக்க சொல்லிதான் ஒரு அர்த்தத்தை கன்வே பண்ணுமென்று இருக்கு ஒரு அர்த்த சொல்றது அதுக்கு ஒரு வாக்கு இருக்கு ஒண்ணை பிரிக்க முடியாது அது எவ்வளவு பிரிக்க முடியாமல் இருக்கோ அந்த மாதிரி பிரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரால நான் நமஸ்காரம் பண்றேன் அந்த வாக்கும் அர்த்தமும் என் வாக்கத்துக்கு ஜெகத்பிதர் பார்வதி பரமேஸ்வரனு ரகுவம்சத்து ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகமாக காளிதாசன் நமஸ்காரம் பண்ண உலகத்துக்கு எல்லாம் மாதாபிதாவா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரால நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஸ்ரீலிங்கம் வாக்குங்கிறது ஸ்ரீலிங்க பதம் அர்த்தகாங்கிறது புல்லிங்கம் வாக்கு ஒரு பெ வாக்காகவும்சன்ஸ் ஹண்ட்ஸ் எவா ர கூட பர்தா பக்கத்துல இல்லையாக்கே அது ஒரு பெரிய ஏக்கமா தான் இருக்கு ஸ்திரீகளுக்கு இது மாதிரி ரொம்பவே என்ன ரயா இருக்கான் பாருங்க அங்கெங்கயோ வேலையா இருக்கான் குடும்பம் குழந்தை இதெல்லாம் தயாரிப்பாத்து அந்த மாதிரி எவ்வளவு தாபப்படுவாச்சு நீங்க கொட்டுறது மில்லியன்ஸ் கொட்டுறது கொட்டுறது பேங்க் அக்கௌண்ட் நிறைய ஏறி தவிர இதெல்லாம் வாங்க இருக்கா அதனால புருஷன் பக்கத்துல இருந்தாதான் பெரிய பூஷணம் அதை விட பர்தா நாம பரமாரியாக பூஷணம் பூஷணா அதை பின்னு வால்மீகிதான் அழகா எடுத்து அப்படி புருஷன் பக்கத்துல இருக்கிறது அர்த்தம் ீ வா அந்த வாக்கும் அர்த்தமும் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணைந்திருக்கோ அந்த மாதிரி இணைந்திருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்களை நமஸ்காரம் பண்றேன் ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரன் இது வேறொரு விதமா வால்மீகி சொன்னார் தகுந்த உச்சிதமான அர்த்தம் சரியான அர்த்தம் சீதை என்ற வாக்கு ராமன் அந்த அர்த்தத்தை விட்டு பிரிஞ்சு சம்ஸ்காரம் இல்லாததுன்னு ஒரு வார்த்தையை சொன்ன விபரீதமான அர்த்தத்தை வேற விதமா சொல்றது அப்படி வாக்கும் அர்த்தமும் இணைந்திருக்கிற மாதிரி ஒரு நாளும் பிரியாமல் இணைந்திருக்க கூடியவர்கள் இந்த பார்வதி பரமேஸ்வரர்கள் இதுக்கு லோகரீதியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ரொம்ப பேர் அழாவா சொந்த வீடு கட்டினுருக்கா வீடு கட்டினா ஏதோ சம்பு கட்டி அதுல ஜலம் விரும்பி மேல ஒவ்வொரு டேங்கரை ஏத்துறதுக்கு ஒரு மோட்டர் தேவையா இருக்கு அப்பதான் குழாய் திருப்பினா ஜலம் வரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது என்ன மாதிரி ஒரு அசடு அது மோட்டர் வாங்கணும் அப்படின்னு இன்ஜினியர் சொன்னார் அதுக்கு என்ன மோட்டர் வேண்டு வந்து விடலான்னு சொல்லி கடையில் போய் வேண்டுகா போனா ஒரு எலக்ட்ரிகல் குடிசல்லாம் இருக்கக்கூடிய கடையில் போய் எனக்கு மோட்டர் வேணும் வீட்டுல ஜலத்தை செக் பண்ணி மேல ஏற்றுறதுக்கு ஒரு மோட்டர் வேணும்னா எத்தனை ஹாஸ்பவரில் வேணும் சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டான் அந்த எனக்கு இந்த ஹாஸ்டன் பவர்னா மோட்டர் தான் வேணும்னு இந்த சரி ஹாஸ்பவர்தான் வேணும் என்ன சார் சொல்றேன் இருக்கு சரிப்போ நீங்க தளவரி தளவரி பண்றது கடைக்கு அனுப்பிச்சுட்டா அது மாதிரி மோட்டர் தான் உனக்கு மோட்டார் you you can you imagine a motor மோட்டர் பவர் அதுக்கு ஸ்டீல் அயர்ஷெல் ஒரு மோட்டர் ஒரு பிசிக்கல் காம்பன கையால் தூக்க முடியல வேண்டிய அது பரமேஸ்வரன் சொன்ன அதுக்கு இருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் கேப்பபிலிட்டி தான் அந்த பவர் தான் சக்தி அந்த சக்தி தான் அம்பாள் யூ கேட் இமேஜின் மோட்டர் வித் பவர் வித் மோட்டர் பிரயோஜனம் உண்டு மோட்டர் வந்து ரிச் பண்ணியூர் ஆயிடுச்சு ஜலம் சம்பள இருக்கு மேலே ஏறல மேலர் கா என்ன பண்றது அப்புறம் ஒரு வாலியில ஒரு கயிற போட்டு கணத்திலேருந்து கிடையாது ஏன்னா மோட்டர் வாங்கினேன் மோட்டர் இருக்கு சார் எலக்ட்ரிக் எனர்ஜி உள்ள ஃபிளோ ஆகல யூ கேட் ஆக்டிவேட் மோட்டர் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சக்தி என்ற எனர்ஜி உள்ள இந்த மோட்டருக்குள்ள சிவன் மோட்டருக்குள்ளேட் பண்ணலாம் இந்த சிவனாலும் கூட சக்தி உடைய சம்பந்தம் இல்லைனா கூட செய்ய முடியலேவன் தேவகா நகலு குசலி மோட்டரும் பரமேஸ்வரனும் அம்பாடும் இல்லாத சிவன் எப்படி ஒண்ணு செய்ய முடியாமல் இருப்போம் பேசாமல் ஒரு அர்த்தம் உட்காந்து நடைமுறை பேசக்கூடிய பேச்சை நமக்கு காட்டிட்டு இதே எல்லாத்துக்கு மேல ரொம்ப அழகான ஒரு துஷ்டாந்தம் பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இணை பிரிக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னு காட்டுறதுக்கு இத மகாபிரிவா அவ தான் சொல்ல முடியும் அவ சொன்ன ஆனா அந்த கான்டெக்ட்ல இருந்து நாம டிரான்ஸ்போர்ஸ் பண்ணி இத தெரிஞ்சுக்கணும் ஒரு பிரபலமான பௌராணிகள் புராணம் சொல்லக்கூடியவர் மகாபிரிவா தர்சனம் காஞ்சிபுரத்திலயும் இங்கே போனார் சிவபுராணங்கள் பரமேஸ்வரபத்தில் அது ரொம்ப சாகியம் தான் தப்பு இல்ல அன்பார்ச்சுனே விஷ்ணு விட கொஞ்சம் பேசுறாரு பெரியதான் காதுக்கு போய் விழுந்துட்டு காது போய் விழவானா அவருக்கு எல்லாம் தெரியும் அவளுக்கு அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது சர்வைக்காலதான் இவர் காஞ்சிபுரத்துல போய் பெரிய வாழ்க்கையோ பழத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணி இன்னார் வந்திருக்கேன் அப்புறந்தான் கடைசியில் தான் எனக்கு ஒரு சைடு இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் கொண்டு பார்த்து இந்த உபன்யாசகரை பார்த்து ஒரு சை இருக்கக்கூடிய ஒன்னும் புதிய சொல்லல பேப்பருக்கே ஒரு சைடு தான் இருக்கணும் ஒரு சைட் பிரிண்ட் பண்ணதையும் ஒரு சைடு தான் இருக்கணும் இவருக்கு வேலை வளர்த்து அனுபவம் கூட அதுக்கு ஏதாவது You will use a number and a cook, you will start with two colours You will not solve a problem Is hard to explain If you teach a paper where one earning a business you know If a paper hasn't seen the presentГwehr If you show two sales If you are a plusieurs data, you buy some recipes We don't têm aorsever ஏகவ சக்தி பரமேஸ்வரஸ்தின் விஷ்ணுன்னு ஒரே பரமேஸ்வரனுடைய விவகார காலத்துல ஒவ்வொரு காலத்துல ஒரு பேரோட இருக்கு அது பரமேஸ்வரனுக்கு போகத்தை கொடுத்து பத்னியா போது பவானின்னு பேரு குரோதத்தை காட்டக்கூடிய சமயத்தில் காளின்னு பேரு போர்க்களத்துல யுத்தம் பண்ற போது சமரேஷு துர்கா துர்கான்னு பேரு உலகத்தை அந்த பரமேஸ்வரனுடைய சக்திக்குதான் விஷ்ணு அம்பாள் வேறு இல்ல விஷ்ணு வேறு இல்ல அம்பாலும் பரமேஸ்வரனும் ஒரு பேப்பருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு சைட போல ஒரு சைடு மாத்திரம் இருக்கக்கூடிய பேப்பர் உலகத்தில கிடையாது ஒண்ணு விட்டு ஒன்ன பிரிக்க முடியாது அதனால இனிமேலாவது விஷ்ணுவை பத்தி ஒரே ஒரு சைடு இருக்கா யோசனை பண்ணி பாருங்க பார்க்க முடியாது இது மனசால கூட கல் முடிய பிரிக்க முடிய உபனிஷன் உபனிஷன் சிவசக்திக ரூபிணி அப்படின்னு ஒரு நாமா வர்றது சிவசக்தி ஐக்கியங்கிறது ஏக்கம்ங்கிற வார்த்தையில இருந்து ஐக்கியம் சக்தியும் சேர்ந்து ஒரு ரூபத்துல இருந்தா அந்த ரூபம்தான் நம்பாள் அப்படின்னு கொடுத்தோம் அதனால ஒண்ணு விட்டு ஒன்னும் பிரிக்கவே முடியாது அப்படி பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை விவகாரத்தில் சொ விஷயத்தை சொல்லல ஒரே expounded the same truth has been expounded through two different words shirashaktya yuktaha yadi bhagati shaktaha prabavitum naje devam devamaha nakalu kushalaha spanditum api appa in the explanation of manasla vichindu ore or side irukk kudhi paper kedaayadhu inga explanation of manasla vichindu indha shlokatha paargunga சக்திமாமல் பரமேஸ்வரனால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுன்னா சக்தி இல்லாம சிவன்னே ஒண்ணு கிடையாது சிவன் இல்லாமல் ஒண்ணு கிடையாது ஒரு சைட் இருக்கக்கூடிய பேப்பர் கிடையாது அதனால ரெண்டும் சேர்ந்து இருக்கும் சேர்ந்து உலகத்தீதைகள் நடக்கிறது கிடையாது நமக்கு எடுத்த உடனே பரமேஸ்வரன் வேதி இல்லை அம்பாள் வேதி இல்லை ஏன்னா ஜீவன் வேதி இல்லை பிரம்மம் வேதி இல்லை அப்படின்னு ஜீவோ பிரம்மைவனா பரகா என்ற ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லிக் கொடுத்த அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்த ஆச்சாரியால் எல்லாத்திலையும் உள்ள இருக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணு சொல்லக்கூடியவர் முதல் ஸ்லோகத்திலேயே தெரிகிறது இந்த சௌந்தராக அத்வைதத்துடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் உண்டு சாக்தமா அம்பாளுடைய பெருமை எடுத்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நிறைய உண்டு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் உண்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்ற விசிஷ்டாத்ய சம்பிரதாயத்து ஒரு மூலமான சித்தாந்தம் இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடியதாக ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் இவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது அத்வைதம் தானே அதனால அந்த அத்வைதத்தை முதல்ல அது சிவனுக்கு சக்திக்கு நடுவிலையுமே வித்தியாசங்கள் அபேதம் அப்படின்னு இது மாதிரிதாண்டா ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் கிடையாதுங்கிறது மறைமுகமா நமக்கு ஞாபகப்படுத்திவிட்டாதிபேவலீ அகஸ்தராம் பிரணோம் வா கதம் அகத்தபுணிய புண்ணியம் இல்லாதவன் நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு சொன்னிகே இந்த ஸ்தோத்திரத்தை கவனம் பண்ண ஆச்சாரியால் புண்ணிய புஞ்சமா இருந்திருக்காள் அதனாலதான் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காள் அந்த ஸ்தோத்திரத்தை எப்படி ஆரம்பிக்கிறாள் நாளைக்கு தொடர்ந்து எல்லா ஸ்லோகமும் ஒரே மாதிரி இருக்காது அது ஒரே மாதிரி ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனா சொல்ல முடியாது அது சில ஸ்லோகங்கள் பத்து நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கும் சில ஸ்லோகங்கள் பத்து மணி நேரம் ஸ்லோகம் வேண்டிய ஸ்லோகம் இருக்கும் பத்து மணி நேரம் சொல்லப்படுறதுல எந்த ஸ்லோகத்தையும் பெரிவா ஒரு சமயம் சொன்னா அது மாதிரி ராத்திரி மணிக்கு ஆரம்பிச்சு ராமகிருஷ்ணா எட்டு மணிக்கு ஆரம்பித்து எடுத்து சொல்ல முடியும் ஆதிசங்கரன் எழுதினரிக்கு அவர் பாடின சௌந்தரலதிக்கு ஆதிசங்கரே மறு அவதாரம் பண்ணித்தோம் வேதி இல்லை ஆதிசங்கர் வேதி இல்லையா எடுத்துக்காட்டிக்கு ஆதிசங்கர வேதி இல்ல பெரியவா வேதியில் நமக்கு எடுத்துக்காட்டுறது அது நாளைக்கு எல்லா ஸ்லோகத்திலையும் தொடர்ந்து ஆரம்பிச்சு மேல சொல்லுவோம் அம்பாளுடைய சக்தி இருந்தால்தான் பரமேஸ்வரனாலே ஏதாவது அவலேஷம் கூட அசக்கி முடிகிறது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமா இருக்கூடிய அசைவான ஸ்பந்தனம் கூட அவரால் பண்ண முடிகிற பரமேஸ்வரன் ஒரு காரியத்தில் ஈடுபடும்படியா செய்யக்கூடியவள் அம்பாள் தான் அப்படி சொன்னாலும் கூட வாஸ்தவத்தில் சிவனும் அம்பாளும் வெவ்வேறு வஸ்துக்கள் வெவ்வேறு வக்திகள் இல்லை ரெண்டும் வாஸ்தவத்தில் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு பல உபமானங்கள் மூலமாக அம்பாள் வேறு இல்லை பரமேஸ்வரன் வேறு இல்லை என்பதை நேற்றைய தினம் பார்த்து முதல் ஸ்லோகத்தோட நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது அம்பாள் வேறு இல்லை பரமேஸ்வரன் வேறு இல்லைங்கிறது நாம வேற ஒரு விதத்திலையும் தெரிஞ்சுக்கணும் சாதாரணமா வேற எந்த தேவதா ரூபத்துக்கும் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு ரூபம் பரமேஸ்வரனுக்கு உண்டு அதுதான் அர்தனாரீஸ்வர ரூபம் இங்க வேற முன்னூர்த்திகள்ல வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அர்தனாரீஸ்வர ரூபத்தில் தியானம் பண்ணக்கூடிய ஒரு மரபு ஒண்ணுக்கு இல்லை அர்தநாதீஸ்வரரா இருக்கிற போதே எழுதுபக்கத்தில் நம்பாள் வலது பக்கத்தில் பரமேஸ்வரம் அதனால்தான் ஒரு மாதி தனக்கு ஒரு பாதியாக வச்சிருக்கக்கூடிய இப்படிதெல்லாம் திருமுறைகளில் நிறைய வருது இடது பக்கத்தில் அம்பாடா வச்சிருக்கக்கூடியிருந்து வாமே பாகே தயார்திரா என்று அப்பீகிச் சொல்வாழும் சிக்ஸபேஷனா பார்த்து இதுதான் சொன்னாள் ஒரு சரீரத்தில் ஒரு பாதியாக இடதுபாதியாக அம்பாள் இருக்காள் வலது பாதியாக பரமேஸ்வரன் இருக்கான்னு சொன்னாலே ஒரே சரீரம் தானே இது ஒன்ன விட்டு ஒன்னும் பிரிக்கக்கூடியதாக இல்லையா அதனால ரெண்டும் ஒன்னும் வாஸ்தவத்தில் பிரிவு இல்லை வாஸ்தவத்துல ரெண்டு வஸ்துக்கள் ரெண்டு ரூபங்கள் இல்லை அப்படின்னு நமக்கு காட்டத்துக்காகவே அர்தனாரீஸ்வரனாக இருக்க அர்தனாரீஸ்வரனாக இருக்கார் சொன்னபோது அதுல வேற ஒரு ரொம்ப அசமான ஒரு விஷயத்த பிரிவா சொல்லியிருக்கா இடது பாகம் அம்பாள் வலது பக்கம் பரமேஸ்வரன் இது தமிழ்ல சொல்றபோது இடம் வளம் அப்படின்னு நாம ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ பத்தி பேசுறபோது இடம் வளம் சொல்றோம் இங்கிலீஷ்ல சொல்றபோது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ற போதே இட் லீட்ஸ் எஸ் டு அனதர் கன்க்ளூஷன் பாசிட்டிவ் சொன்னா எஸ் எஸ் அப்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் சொல்ற போது இருக்கு அம்பாள் தான் இந்த பிரபஞ்சம் அவள் தான் வியாபிச்சிருக்க அவளுடைய லீலையாக தான் உலகத்துல தெரியக்கூடிய கோடிக்கணக்கான ரூபங்களும் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எல்லாம் அம்பாளுடைய ஒரு லீலா வியாப்தியாக தான் இருக்கு அதனால இது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தாலும் எவ்வளவுதான் மாசையும் கண்ணையும் இந்திரியங்களையும் கவரக்கூடிய ரூபங்களா இருந்தாலும் கூட என்று அஃபோம் பண்ணி இருக்கக்கூடிய வஸ்துவா இருக்கக்கூடிய சத்து வஸ்துவா இருக்கக்கூடியது அது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சாந்தமான சிவன்தான் எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து இது மாய மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்மீஷன் பின்னாடி கடைசியில் முடிகிற போது சொல்ல போறாள் அதனால இவள் மகா மாயா மாயானா எது இல்லையோ அதுக்குதான் மாயான்னு பேருமா மாயா எது வாஸ்தவத்தில் இல்லையோ இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறதோ அது என்னன்னு மாயை பத்தி சொல்ல முடியலன்னு ஆச்சாரியாலே பிரமிச்சு விவேக சூடாமணியில மாயை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதினாள் அது என்னன்னு சொல்ல முடியல அது சாங்காபி அனங்காபி உபயாத்மிகோ அங்கத்தோட இருக்கா இல்ல அங்கம் இல்லாமல் இருக்கா இல்ல அங்கம் இருக்கக்கூடிய தன்மை அங்கம் இல்லாத தன்மை ரெண்டும் சேர்ந்து கலந்து இருக்கா உபயாத்மிகா சொல்ல முடியலாபி உபயாத்மிகோ அது கண்டமா இருக்கா அகண்டமா இருக்கா ரெண்டும் கலந்ததா இருக்கா சொல்ல முடியல சன்னாபி அசன்னாபி உபயாத்மிகோ மகாத் புதா அனிர்வசனீய ரூபா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மகாதம் ஒண்ணாதுனா ரொம்ப அற்புதமா இருக்கு பாக்காத சொல்ல முடியாத வஸ்துவா இருக்கு அனிர்வசனீங்க ரூபான்னு ஆச்சாரியாலே அப்படி சொல்லிவிட்டாள்னா நாம ஆச்சாரியால் அதுக்கு அப்பாற்பட்டு இருந்தவா ஆனா வந்து மாயால பாதிக்கப்படாமல் இருந்தோ அவ அப்படி சொல்லிவிட்டாள் மாய்க்கு நன்ன வசமால சிக்க நாம நாம என்ன சொல்றதுக்கு நாம ஒன்னும் பிரசாந்தி பக்தி ரேகதி அவத தை விபோ சித்தயோகி பிரபுத்தான்னு பட்டத்திரி சொன்ன மாதிரி பகவான் காலம் பிடிச்சுக்க வேண்டியதான் வேற ஒண்ணும் நமக்கு ஒன்னும் மார்க்கம் ஒண்ணும் இல்ல அதனால எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் இடது பக்கத்துக்கு வாமம் ஒரு வார்த்தை வலது பக்கத்துக்கு அழகு ஒரு அர்த்தம் உண்டு அதனால எவ்வளவுதான் அழகா அம்பாளுடைய வியாப்தியான உலகமானது எவ்வளவுதான் மனசை கவரக்கூடிய அழகான ரூபமா இருந்தாலும் கூட வாஸ்தவத்தில் சத்திய வஸ்தா இல்லாது அது ஒரு லீலையாக மனசியும்மிிக்கும்படியா செய்யக்கூடிய நீலையாரு கேடு வர எல்லா காலங்களிலையும் சத்தியமா இல்ல விவகாரத்துல சத்தியமாஷ்டமா இருக்குமா இல்ல அத்யத்தையும் சிவனையும் சக்தியையும் சேர்த்து பேசக்கூடிய இந்த முதல் ஸ்லோகத்துல இதுல வேற ஒரு விஷயம் நிறையா எக்ஸ்பிளோர்ட் சோ மெனி ஷேட் மீனிங் டிஃபிகல் ஆனா தெரிஞ்ச மட்டும் புரிஞ்ச முட்டும் உங்களோட நான் யாரோட்டா சௌந்தர முப்பத்தி ரெண்டு வியாக்கியான பிரசித்தமா உண்டு வியாக்கியானங்கள் கிருஷ்ணனாகவே பார்த்து அம்பாட வியாக்கியானம் பண்ண ஒரு கோபால சுந்தரியனு ஒரு வியாக்கியானம் உண்டு இப்படி எல்லாம் உண்டு அதுல ஒன்பது வியாக்கியானங்கள் பிரதானமான வியாக்கியானங்களை சேர்த்து பெரியவா சொல்லி ஒரு புஸ்தகமாக பப்ளிஷ் பண்ண இவ்வளவுக்கு ஒரு சிங்கிள் வால்யூம் ஆயிரக்கணக்கான நூறு ஸ்லோகங்களுக்கு ஒன்பது வியக்கியான அப்படி இருக்கு எந்த வியாக்கியான சொல்ல போற எல்லோரும் இடத்துல சுதந்திர சொல்ற போது கேட்டேன் எனக்கு அந்த வியாக்கியானங்கள்லாம் தெரியாது பெரியவா போட்ட பிச்சே நான் உங்களோட பதினா இதுக்கு மேல எனக்கு ஒரு வியாக்கியானம் தெரியல அதனால இந்த விஷயத்திலேயாவது நிச்சயமா இருந்தா அதுதான் பெரிய பாக்யம் அதை விட ஒரு பெரிய ஒரு பாகியம் வேற ஒண்ணு தெரியுது பெரியவா எனக்கு அபூர்வமான அர்த்தங்கள்லாம் சொல்லிருக்க அதாவது சுத்தமா இருக்கக்கூடிய பிரம்மமானது அது ஒரு காரியமும் வெறுமனே இருக்கு சிவனேன்னு இருக்கு நான் இதுக்கே சொன்னேன் சக்தியோட அம்பாளோட சேர்றபோதுதான் சகுண பிரம்மமாக குணத்தோட சேர்ந்த ஒரு பிரம்மமாக சகுன பிரம்மத்தை தான் வேதாந்தாஸ்திரத்து அப்படின்னு சொல்றது அந்த ஈஸ்வரன் வேதாந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை தான் புராணங்கள் எல்லாம் பரமாத்மா அந்த ஈஸ்வரம் தான் சகுண பிரம்மம் தான் பிரம்மாவுடைய ரூபத்திலிருந்து சிருஷ்டி பண்றாள் விஷ்ணு ரூபத்திலிருந்து அம்சம் குணம் அம்பாளுடைய ரூபம் குணத்தோட சேரதுங்கிறது அம்பாளுடைய சேர்க்கை அதனால அம்பாள் சம்பந்தம் இல்லையா பிரபஞ்சமே இல்லையா பிரபஞ்ச லீலையே இல்ல அப்ப இவல்யூஷன் ஒன்னு சொல்றோமே ஒரே ஒரு பிரின்சிபிள் இருந்து நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபங்கள் அப்படி இவால்வ் ஆகி வரக்கூடியது ஏற்பட்டிருக்கக்கூடிய எவல்யூஷனரி ப்ராசஸேட் பண்ண அம்பாள் தான் எவல்யூஷனுக்கு காரணமா இருக்க எவல்யூஷன் நாட் இன் த டார்மினியன் சென்ஸ் பட் எவல்யூஷன் இன் த சென்ஸ் ஆப் ட்ரூத் மேனிபெஸ்டிங் இட் செல்ஃப் in a multitude of forms அதன்னா புரிஞ்சிக்கணும் ஏன்னா எவல்யூஷன் சொன்ன உடனே டார்வின சொன்ன மாதிரி முதல்ல குரங்கு வந்து அப்புறம் மனுஷன் வந்தான் அப்படினு சொல்றதுக்கு இல்ல எல்லாரும் ஒரே சமயத்துல தான் सृष्टि எல்லாம் ஏற்பட்டுருக்கு பகவானுடைய நாம भगवान सृष्टि பண்ணான் என்ற நம்பிக்கையில தான் நாம இதெல்லாம் கேட்டு நிக்கிறோம் भगवान सृष्टि करता தான் ஒரு भगवान இல்ல கிரியேஷன் அடைவை பண்ணி அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா எவல்யூஷனை சொல்லக்கூடிய தியரியை மட்டும் இங்க பேசல எவல்யூஷன் இன் தி டிக்ஷனரி மீனிங் ஆஃப் தி டம் பிரி வந்திருக்கு கூடியவள் அம்பாள் அப்ப பிரபஞ்சம் முழுக்க தெரிவதற்கு பிரபஞ்ச லீலை நடப்பதற்கு அம்பாள் காரணமா இருக்காள் அப்படின்னு சொன்ன அந்த பிரபஞ்சம் மறைஞ்சு போய் பிரம்மம் ஒண்ணு மாத்திரம் நிற்கக்கூடிய அனுபவத்துல கொண்டு போய் விடுறதுக்கு இதுக்கு அவ்வளோஸ்யூஷனுக்கு அவளே தான் கருணை செய்வேன் இங்கே மெட்ராஸுக்கு போகக்கூடிய ஹைவே இருக்கு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸுக்கு போறதுக்கு எந்த ரோடோ அதே ரோடுதான் மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர்ல இருந்துக்கும் வேற ரோடு ஏதாவது உண்டா ஒரே ரோட்ல எந்த ரோடுல போறவமோ அந்த ரோடுலாம் திரும்பி வந்தாங்க அந்த மாதிரி சிருஷ்டி எங்கேந்து வரதோ அந்த இடத்துல போய் ஏற்படும் ஒரு பரமாத்ம புஸ்தலத்திலிருந்து இவ்வளவு ஏற்பட்டது கடைசியில் இதெல்லாம் போய் எங்க லயம் அடையணும் இவ்வளவும் வெளியில் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அம்பாள் எவல்யூஷன் சொல்ற போது அது ஒரு சென்டர்ல இருந்தபடி பரவி வெளியில வருவதற்கு காரணமா இருக்க குழுவில் அம்ப அப்புறம் அந்த பரவி வந்திருக்கக்கூடிய வச அடங்கி அந்த சென்டர்லயே போய் சேர்வதற்கு காரணமா இருக்க குழுவலும் அம்ப அதாவது அம்பாளுடைய சரணத்தை பிடிச்சிருந்தோம் இந்த பிரபஞ்சத்துல போய் சிக்கி சுத்தின் இருக்கக்கூடிய நாம உள்ள அடங்கி ஒடுங்கி சுத்தமா காரணமா இருக்கு இவ்வளவுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரு பரவஸ்து இருக்கு அந்த பரவஸ்து விடத்துல நாம் லயம் அடையறதுக்கு அம்பாளே நமக்கு வழிகாட்டுவல் அவள் தான் அதுக்கு மார்க்கமா இருப்பள் என்பதை நமக்கு எடுத்து கேட்ட ுந்த அசல அம்பாரோட சேரந்த இத்தனை காரித்தீராம அம்பாரோடேர்லேன்க ஒ முடிய இருக்காங்க இவ்வளவு பிரபஞ்சம் ஏற்படுவதற்கு அம்பாள் காரணமாக இருந்த அம்மா அவளை கெட்டியாவ கால பிடிச்சுட்ட அவ பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அம்ப பிரபஞ்சத்தை மறந்து பிரம்மத்தை காட்டுவதற்கும் அவளையே காரணமா போயிடுவது இது ஒரு பெரிய சூட்சம் அது பல மார்க்கங்கள்ல பிரம்மத்தில் போய் சேரக்கூடிய மார்க்கங்களா சொல்லியிருக்காள் அதுக்குதான் கர்மா என்று பக்தி என்று ஞானம் என்று யோகம் என்று இப்படி எல்லாம் மார்க்கங்கள்லாம் சொல்றாள் அதுல ரொம்ப சிறந்த பாதி ராஜமார்க்கும் தியாகர் சொன்ன மார்க்கம் இந்த பக்தி மார்க்கம் அந்த பக்தி மார்க்கத்துடைய ஒரு ியே அ ஸ்தோத்திரம் பண்ணி பாராயணம் பண்ணி பக்திகால அவள் கிருப்பைகால பரமாத்ம வஸ்துல போய் நயமடைகிறதுக்கு உபாயமாக இந்த சௌந்தரகரியானது அப்படி அமைஞ்சிருக்கு சிவசக்தியா பிரபவதி எங்க ஆரம்பிக்கிறது அம்பாடையோ கிட்டக்கு நெருங்க முடியல அவ மனசுக்கு வாக்குக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவளாக அகோச்சனையாக இருக்காள் அதனால அவளுடைய பாதத்தையும் நாம நெருங்க முடியல வேதங்கள்லாம் அவளுடைய சரணத்தை தொட முடியாமல் சமப்பட்டு இருக்கு பின்னாடி ஒரு ஸ்லோகத்தை சுதீனா மூர்தானகாங்கிற ஸ்லோகத்தில் சொல்ல போற அந்த வரும்போது கடைசியில் வரும் வரபோது சொல்றேன் வேரம் கூட எட்டி முடியாத அவருடைய சரணமா இருக்கு அவ சரணத்தை எட்டி பிடிக்கிறது கஷ்டமா இருந்தா அவ சரணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாத தூளியை ஆரம்பிப்போன்னு தனியம் விருஞ்சி சஞ்சிம் விரச்சதி லோக அவிக்கலம் மகத்தேனம் கதமபி சகஸ்மேணி ஹரம் பஜதி அம்பாளுடைய பாததூலிலிருந்து ஒவ்வொரு திவிலிருந்து ஒரு உலகத்தையே பிரம்மா சிருஷ்டி பண்றார் இப்படி அம்பாளுடைய பாதுதூழி தான் உலகங்களாக வியாபிச்சிருக்கு அந்த பாதுதூளி பிரசாதம் நமக்கு வரணும்னு ஆசைப்பட்டு நாராயணன் நினைப்படுறாரா நாராயணனே தான் சங்கர்ஷனராக இருக்க ஆதிசேஷனுடைய ரூபத்தில் இருக்க அப்படி சங்கர்ஷனாக இருக்கக்கூடிய பொது ஆயிரம் தடைகளோடு சேர்ந்து இந்த உலகத்தை எப்படியோ மகத்தேனம் சௌருகி கதமபி அம்பாளுடைய பாததூடையுடைய சுரூபமான பிரபஞ்சத்தை சுரூபத்தில் எப்படியோ திண்டாய் எப்படியோட்டு தாங்கிட்டு இருக்கேனி கதமபி சகசிரேணம் பரமேஸ்வரன் பார்த்தா நமக்கு மாத்திரம் இந்த அம்பாளுடைய பாதது பிரசாதம் இல்லாம போயிடலாமா அப்படின்னு மகாபிரதய காலத்துல பிரபஞ்சமெல்லாம் மண்ணோட மண்ணா அப்படியே மக்கி போகக்கூடிய சமயத்துல அது அப்படியே பஸ்மாவா எடுத்து தன் உடம்பு முழுக்க தரிசனம் பஸ்மோ தூளி தரிக்கிறகனாக பிரகாசிக்கிறார் இதை தரிக்கிறார் சொல்ற போது பஜங்கிற கான்டெக்ட பொறுத்து பல அர்த்தங்களை கொடுக்கும் இந்த அர்த்த பதம் போட்டதுனாலேயே நன்மை பண்ணால் அந்த பாததூழியை உபாசிக்கிறார் நன்மைப்படுறது பஜத்தின் இப்படி அம்பாளுடைய பாததூடி பிரதாகத்தை நூற்றிகளும் எப்படி எடுத்துக் காட்டுறாள் நிர்தன அந்த பாததூழி பிரசாதத்தை நாம் அடைவதற்கு என்ன மார்க்கம் அவள் ஸ்ரீபுரத்துல வாசம் பண்றாள் அம்பாள் அந்த ஸ்ரீபுரத்தை பத்தி பின்னாடி சொல்ல போற சுதாசி சுர விட்டு பதிப்படுத்த கட்டாளத்துல பேசிருக்கியம் கிடைக்கும் நாம பொது ஜனங்களா இருக்கிறவா எப்படி அந்த அம்பாளுடைய பாதுசூலி பிரசாதம் தடையிறதுங்கிறதுக்கு தேல்வி சாஸ்திரவாழ் ரொம்ப பெரியவா இருந்தா அவளுக்கு மீனாட்சி பிரத்யம் பெரிய செய்தி பாசகா சாஸ்திர ரத்னாகரன்னு அவ பகவான் போய் சேர்ந்த போதுவா காஞ்சிபுரத்துல பெரிய சாஸ்திர சமுதிரமானது இப்படி பத்தி பெடுத்து இனிமே அவர் இனிமே சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய பண்டிதா கிடைக்கிறது ரொம்ப வந்து மோட்சதீபம் போட சொன்னா காஞ்சிபுரத்துல அவ தேர்தல் பிரிவா பெரிய கொடைவில் எல்லாத்தையும் சொன்னால் குமார சமூகத்துல ஒரேடியா நிறைய ரத்னங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய இனவானுக்கு பனி மாத்திரம் ஒரேடியா அப்படி மூடியிருக்கு அந்த பனி மூடி இருக்கிறது குறைய நினைக்காத இத்தனை குணங்களுக்கு நினைவு ஒரு தோஷமானது நங்கி பெடுத்து அனந்த ரத்ன பிரபவாகிஜா தோஷோ குணசன்னிபாத்தே நிமதி இந்தோஹோ கிரணேஷு நம்ம விஷயத்துல எப்படி இருக்குன்னா நம்ம விஷயத்துல நல்ல குணம் ஏதாவது ஒண்ணு இருந்தா தோஷம் ஒரேடியா மலையாட்டமா இருந்து திருஷ்டாந்தம் அங்க பொருந்தாது நம்ம விஷயத்துல பொருந்தாது இப்படி சந்திரன் ஒரு கலந்தர் இருந்தாலும் அவன் தேர்ந்து களம்ப கூடிய அமிர்தமயமான கிரணங்கள்ல ஒரேடி அமிர்த கொட்டிட்டு இருக்க அதனால்தான் சீதாம் இப்படி எல்லாம் அந்த சந்தனுக்கு பேரு உண்டு அந்த கிரணங்களுக்குள்ள இந்த கலங்கமானது மறஞ்சி பெருத்து விட்டான் திருஷ்டாந்தம் கொடுத்தார் காளிதாசன் அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி சுவாமி வைப்பார் மனுஷலோகம் ஒண்ணு இருந்தாக்க மனுஷன் இருந்தாக்க பரிபூர்ணமா வந்து விட்டான் அப்புறம் அது வந்து அவ்வாழ் இருக்கக்கூடிய பெருமையை நாம மறந்துவிடப்படாது ஏதோ கோபம் இருந்தும் கோபத்தேஸ்வரன் இருக்கக்கூடாது அதான் பெரிய குறை வெள்ளம் யாரது வந்து ஏதாவது உபகாரம் பட்டாபிஷேக வெளியே காட்டுவானா அப்படியே கைஷ்வாளம் ரொம்ப சாக்கியமா கொண்டாடி தேதிய விசாசி வாழ பத்தி ரொம்ப கொண்டாடி சொல்லிருக்கேன் அவன் சொந்த வரைக்கும் ரொம்ப ஒரு வியாக்கியானம் போயிருக்க பெரிய அம்பாவு பாசுக்க ஆனா அவன் பெரிய மகாவித்வானும் அதனால வித்வான்கள் அனுபவிச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அந்த சாதாரணமா நாம புரிஞ்சுக்கிறது சிரமம் சின்ன குழந்தைக்கு ஒரே சாதம் தான் வயசுலயும் இருபது வயசுலயும் எப்படி போட்டாலும் அது இரும்பு கடலையும் ஜெரிக்க கூடிய இருக்கு ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற போதும் சரி ரொம்ப வயசானாலும் சரி கொஞ்சம் கோஷலா வேண்டியிருக்கு இல்லைன்னா அது ஜெயிக்க மாட்டேங்கிறது விரைவறையா இருந்தாக்க வயசுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது அது வயசானால்தான் புரியுது இருபது வயசுல இருக்கிற போது கொஞ்சம் வெரப்பா இருந்துவிட்டா உடம்பு குத்துக்க மாட்டேங்கிறது வயசு அசர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வயசான பிறந்தான் அது புரியும் ரொம்ப சின்ன குழந்தைக்கு ஒத்துக்காது நாள் ஒரு மூணு மசிச்சு அத நல்லா கூழமா பண்ணி கொடுக்கறாட சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கும் நமக்கு ரசத்தையும் விட்டு நிறையும் விட்டு குழந்தைகளுக்கு விஷயம் அது வந்து நெய் நிறைய மேலே இருக்கணும் அப்ப போற நீய் வேணும் பின்னாடி வந்துருது இந்த பயிருக்கு ஆனா மொத்தத்தில சின்ன குழந்தைக்கு நிறைய நெய்யை விட்டு அந்த மனம் மேல் தூக்கி இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கமகமகமான நல்லா மனத்து இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய அனுகிரகம் என்ற நீ மனத்தை சேர்த்து கலந்து பெரியவா கொடுத்திருக்க குழந்தைக்கு எடுத்து அவ்வளவு சுலபமா எடுத்து செஞ்சிருக்க தேர்தல் பெரிவா இந்த தேவி மகாத்மத்துல ஸ்ரீயசமஸ்தாக சகலா ஜெகத் சி எல்லா சுவாசினிகளும் எல்லா கன்னியாகுழந்தைகளும் அம்பாளுடைய சுரூபம்தான் எல்லா ஸ்திரீகளும் அம்பாளுடைய சுரூபம் சொல்ற அதனால நவராத்திரி மாதிரி புண்ணியகாலத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு விசேஷமா அம்பால ஆராதிக்கக்கூடியவர்களா இருந்தா இல்ல பெரிய கோவில்கள் ஸ்தாபனங்கள் அம்பால பூஜை பண்ணக்கூடிய ஆலயங்களா இருந்தா சுவாசினி பூஜை கன்னியா பூஜை பிரம்மச்சாரி ரூபத்திலும் அம்பாள் உபாசிச்சு வட்டுக்கு பைரவ பூஜைன்னு அப்படி பூஜை பண்றது உண்டு இந்த சுதாசினி பூஜை கன்னியா பூஜை விஸ்தாரமா பண்ணக்கூடியவர்கள் அப்படி பண்ணுவா அந்த பூஜையை கிரமமா பண்ணத்துக்கு தெரியாதவா அதுக்கு வருங்க விஸ்தாரமா அனுஷ்டிக்க வேண்டிய சக்திகள் இல்லாதவா கூட எந்த குடும்பமாக இருந்தாலும் நவராத்திரி போது ஒரு சம்பிரதாயம் இருக்கு நம்ம பாரத சுவாசினி கன்னியாகுமரி சம்பிரதாயம் இருக்குமாவது குங்குமமாவது நம்மளையும் பல பேர் கூப்பிடுவா கூப்பிட்டு வீரங்களுக்கெல்லாம் போய் நாமும் தாம்பூரம் வாங்கிக்கிறது அவரையும் கூப்பிடுறது அவா மாதத்துக்கு இருந்த தாம்பூரம் இது எதுக்காக இது கொஞ்சம் ரோஜனை நம்ம பார்க்கணும் இந்த சம்பிரதாயம் எதுக்காக தெரியவாதுதான் வச்சா வெற்றலை இல்லையா அவாத்துல வெட்டில இல்லையா வெங்குலயும் இருக்கு பழம் இருக்கு குங்குமம் இருக்கு எல்லாத்திலும் வாங்கறதுக்காக எழுத்தாப்புல இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய பரஸ்பரம் வெற்றவாக குடுத்துடாக்க இப்ப இருக்கா மெனக்கிட்டு வேலை மெனக்கிட்டு இவாட்ல இருந்து அவ போய் அவாட்டுல இருந்து இவா வந்து இது இருக்கா இதெல்லாம் இருக்கா அப்படின்னாக்க ஒவ்வொரு அம்பாள் அம்பாலையே நீ ஆரதிக்கிறதாக தாக்கரியாக விஷயம் இல்லை அம்பாள் பாவித்து ஒவ்வொரு அம்பாளா பாவிச்சு முன்னூத்த அறுபத்தஞ்சு நாட்களும் அப்படிதான் பாவிக்கணும் ஆனா ஒன்பது நாளாவது அந்த ஸ்திரீய பார்த்தாலும் அம்பாள் சுரூபம் எவன் பார்க்கலாம் தெரியுமா கண்ணத்திறந்து பார்க்கக்கூடிய பார்க்கலாம் சொல்ல முடியாது மாதவத் பரதாரேஷு பரதிரவியேஷு ரோஷ்டவது ஆத்மவத் சர்வபூதேஷு எத் பசியதி பரஸ்திரிகள் தன் பக்னியில் தவறு வேற எந்த ஸ்திரீயா இருந்தாலும் ஒருவன் பாதிக்கிறானோ அதே மாதிரி உருண்டிய அட்டமா நினைக்கிறானோ கடிமண் உருண்டி சுட்டி டெபாசிட் நினைப்போம் அது மாற்ற கால் புதவாது எங்கேயோ ஓரவு காலால் தோல் தள்ளிவிட்டு அந்த மாதிரி புறத்தையாருக்கூட எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தா என்ன நமக்கு அது ஒன்றும் ஆசை இல்லை அந்த மாதிரி இருக்கணும் லாவலேஷம் கூட ப்ரா மனசால கூட அவன்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வம் நம்மகிட்ட இருக்கப்படாதா அப்படின்னு நினைக்காமல் இருக்கணும் அவ்வளவு உயர்ந்த நிறைவேஷம் இருக்க நிஸ்பிருதத்ங்கிறது எல்லாம் புரட்சியாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சௌரியம் நமக்கு இருக்கப்படாதான்னு நினைக்க கூட நினைக்காது உனக்கு என்ன விதிச்சத்துக்கோ வரப்போகுது நீ ஆசைப்பட்டதுனால அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய புண்ணியத்தால நீ எல்லாரும் டாட்டாவா ஒரு மிளாவோ ஒரு அம்பானியா போயிட முடியுமா அவனும் ஜென்மாந்திரத்தை புண்ணியம் கோடிக்கணக்காக உட்காந்து இருக்கான் அவனுக்கு என்ன தொல்லையில அவனு கேட்டா தெரியும்னு நாம தான் ரொம்ப நிம்மதியா இருக்கும் அவன் நிம்மதியா தூங்க முடியுமா ராத்திரி இல்ல புத்தி எப்படியும் இறைச்சிதான் இருக்கும் மிஸ்னஸ் பத்தி நமக்கு என்ன பெரிய சௌரியம் படிச்சுன்னா நிம்மதியா அதுவும் இந்த வேற எதுக்கு தூக்கத்துக்கு காரண கொஞ்சுற ஒரு கம்பெனி கேர் எழுதி போச்சு உட்காக தூக்கத்துக்கு காரண கொஞ்சுறதுது மாச பூஜை போனாலும் ரொம்ப தூக்கம் போகாது அப்படிنا இருக்கே நம்ம நிம்மதியா தூங்குறவே ரெண்டு பெரிய லாபங்கள் மனுஷனுக்கு ஈஸ்வர கிருபையால தான் கிடைக்கும் நோ amount of money can purchase these two things சாப்டா 안ம் ஜெரிக்கணும் சாப்பிடலாம் ஜெரிக்கணும் உட்கிக்கிறமே வயித்துக்கு உட்கிக்கிறமேனால சாப்டா 안ம் ஜெரிக்கணும் படுத்து தூக்கம் வரணும் மூணாவது எல்லாத்தையும் அட் எனி ப்ரைஸ் நீங்க நிறைய லட்சலட்சமா ரூபாய் செலவு வச்சு சென்ட்ரல் ஏசி பண்ணி வச்சுக்கலாம் நிறைய காம்போஸ் மாத்திரையெல்லாம் எல்யூடியூ இன்லி ஸ்பெண்ட் ஆன் ஏர் கண்டிஷனிங் என்னாலும் இருந்தாலும் வாங்க முடியாது ஒரு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும் களிமண் ரெண்டு அட்டமா பரம்யேஷு தன் போலயே உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு ஜீவன் நமக்கு அந்த ஆபத்து வந்தால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி சர்வபூதேஷு அப்படிங்க பார்க்கலானோ அவன் தான் வாஸ்தவத்துல பார்க்கலாம் பாக்கி இருக்கக்கூடியவர்கள் அல்ல தேவ் ஐஸ் பட் டேடும் பச்சீ பச்ச நபி நபசி மூலதான आचार्य அவர்கள் ஒரு செஷன்ನಲ್ಲಿ அவ எல்லா கண் தரந்திருந்தும் பார்க்காதроде गोष्टी உதвале சொல்லணும் எப்பச்சிலும் சபசி நண்ணீஷுன்னா அதனால எந்த ஸ்திரீயா இருந்தாலும் தயாராக நம்ம தயாரா மாட்டே இல்லாலும் ஜெகந்நாதாவாகவே அவ பார்க்க வேண்டியது அத நம்மளுடைய संस्कृतीல இப்படி சொல்லி குடுத்துருக்கீரு இது வேற எந்த சம்ஸ்கிருதி சொல்லிக் கொடுக்காத ஒரு பெரிய ஒரு உயர்ந்த கருத்து நினைச்சுதான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய சம்ஸ்கிருதிக்கு எடுத்துக்காட்டாக தான் ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இது இந்தியன் ஐடியல் இது பாரதிய சிஜேடைய ஆபரணங்களையெல்லாம் சுக்கரீர சுவாமி ராமன் டெட்டி இந்த ஆபரணங்களை எல்லாம் முடிஞ்சு போட்டா ராஜகுமாரி வீண்டு அடைக்கிறது ராமாயணம் எனக்கு கேயூரன் தெரியல குண்டலன் தெரியல கால்நறுக்கூடிய கொலுசு நூப்புறம் மாற்றம் இது மண்ணி ஒழுங்குதான் தீர்மானமா தெரியும் ஏனா நிச்சயம் திருக்கால அம்மா சொன்ன வாக்க ஒரு நாள் கூட மறைக்காமல் திருக்கால ம் பண்ணி மன்ன பார்க்காம அம்மாவா பார்த்து நிச்சயம் நமஸ்காரம் பண்ணதுனால கால் இருக்கக்கூடிய குரு சரியும் மண்ணியார் பார்த்ததுனால அதுக்கு மேல காலம் மேலும் பார்த்தது கிடையாது நீ யாபரணம் என்று தெரியாது இப்படி எந்த ஸ்திரியா இருந்தாலும் அவர் சாட்சா அம்பாள் சுரூபமாக பார்க்கணும் ஸ்திரியகா ஸ்ரீயேஷு அப்படின்னு மனுஸ்மிருத்தியில சொன்ன ஸ்மிருதியில இந்த வாக்கியங்கள் யாரு சொல்ற மனுடையில இருக்கக்கூடிய வாக்கியங்கள் வித்தியாசம் கிடையாது ஆற்றல இருக்கக்கூடிய கிருஹிணி அவள் சாட்சா மகாலட்சுமி சுரூபம் அதனாலதான் அவளை கிரகலக் அப்படின்னு சொல்றது இவனை யாரும் கிரக விஷ்ணுன்னு யாரும் சொல்றது இல்ல ஆமா கிரகசாரம் ஆனா ரொம்ப சமப்படுத்திருந்தாங்க கிரகசாரம் நவராத்திரி காலத்திலேயாவது அந்த பாவனையாவது அவளுக்கு அவ பாததூளி ஒரு வஸ்தடும்படியா செஞ்சு அந்த வஸ்திரத்தை உத்தூழனோம்னா அம்பாளுடைய பாததூளி பிரசாதத்தை அடையக்கூடிய துல்லியமான ஒரு பலத்தை அடையவும் அப்படின்னு தெளிவா இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியாலம் பண்ற போது அதுக்கு பிரமாணம் என்னன்னாக்க லலிதாதாஸ் நாமத்துல இருக்கக்கூடிய ஒரு நாமாதான் பிரமாணம் இந்த நாமாவுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணும் சுவாசினிகளை அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியா அதே மாதிரி சுவாசினிகள் அர்ச்சனை பண்ணாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிரீதி சுவாசினி அர்ச்சனை அர்த்தம் பண்ணும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா வெள்ளிக்கிழமை குள்ள காலமா அமைஞ்சிருக்கு ரெண்டு வெள்ளிக்கிழமை வருது நமக்கு இந்த சவுந்தரத்துக்குள்ள ரெண்டு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பகுதி இருக்கும் அப்படி சுவாசினிகளை ஆராதிக்கிற போது அம்பாலா நினைச்சு ஆராதிச்சு அந்த பாகதொழி பிரசாதத்தை அடைஞ்சு அம்பாளுடைய பாததொழி அடைஞ்சி மலி அப்படி பாதத்து பிரசாதத்துடைய பிரபாவத்தை எடுத்து சொல்ற அடுத்த ஸ்லோகம் யாரா இருக்கு எப்படிப்படி அம்பாள் அனுகிரகம் சொல்ற ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் அவர் தாயார் அம்பாளுக்கு எத்தனையோ பெயர்கள் எத்தனையோ கோலங்களிலிருந்து எத்தனையோ காரியத்தை அவள் செய்கிறார் மகாராணியா இருந்து முழுக்க தன்னுடைய மந்திரிகளா பெண் மந்திரிகள்கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சுட்டு மந்திரினி எத்த ராஜ்யது அப்படின்னு அவ மந்திரிகள் ராஜ்யபரண பொறுப்பை விட்டுட்டு அவ மகாராஜ்னியாக ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியாக அப்படின்னு பிரகாசிக்கிறார் உலகத்த முழுக்க சிருஷ்டி பண்ணக்கூடிய ரூபத்தில் சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபான்னு பிரகாசிக்கிறார் ரட்சிக்கக்கூடிய சமயத்தில் கோத்திரி கோவிந்த ரூபணின்னு இருக்க சங்காகம்ன்ற போது சங்காரணி ருத்ரூபா மலர்ச்சி வச்சிருக்கக்கூடிய சமயத்தில் திரோதானகரி ஈஸ்வரி அப்புறம் அனுகிரகம் பண்ணி பிரம்மத்தை காட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் சதாசிவா அனுகிரகதா இப்படி பஞ்சகிருத்திய பராணியாக இப்படி எல்லாம் பல கோலங்களில் அம்பாள் இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான ரொம்ப பிரதானமான கோலம் அம்பாளுடைய கோலமே அம்மா என்ற கோலம்தான் மாதா என்ற பாவம் தான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் பார்த்தேன்னா ஆரம்பியும் அந்த மாதாவை உபசங்கார லட்சணம்னு ஒண்ணு இந்த ரெண்டு லட்சணங்களையும் வச்சு மீமாசா சாஸ்திரத்துல ஒரு நியாயம் சொல்லுவான் வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபக்கிரம உபசங்காத ஆரம்பத்துல என்ன சொல்றது கடைசியில் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லலிதாசஸ் நாமத்தை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முதல் நாம ஸ்ரீ மாதா முதல் நாம கடைசியில் ஸ்ரீ லலிதா அம்பிகா அப்படின்னு முடிகிறது அம்பா அம்பிகா அம்பிகா சொல்றபோது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதம் அது அதாவது அம்பாக்க அம்மா அர்த்தம் சமஸ்கிருத்த இருக்கக்கூடிய அம்பா தான் தமிழ்ல அம்மா என்று மலையாள அம்மை என்று ஹிந்தியில மா என்று இப்படி எல்லாம் வந்திருக்கு அதுல அந்த அம்மு போயிடுத்து மா மாத்திரம் துட்டு மாந்தியில சம்ஸ்கிருதத்துல அம்பா அப்படின்னு அர்த்தம் அந்த அம்பாவையே இன்னும் கொஞ்சம் செல்லமா இப்ப சில குழந்தைகள் அது குழந்தைகள் அம்மாவை கூப்பிடுவோம் செல்லமா கூப்பிடுமோனோ அந்த மாதிரி செல்லமா கூப்பிடுற போது அவ ரொம்ப பெரிய தாயாரா இங்க சிம்மாசனத்தில உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாயாரா இருந்தாமல் குழந்தைகள்கிட்ட ரொம்ப சகஜமா பிரியமா பழகக்கூடிய செல்ல எங்க அம்மான்னு வந்து கட்டிக்கிட்டு பாருங்க குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைகள்ட்ட ரொம்ப பிரியமா சகஜமா பழகக்கூடிய தாயாரா இருக்கிற போது அவள் மாத்திருக்கா அப்படின்னு பேர் மாத்தாங்கிறது மாத்திருக்கா மாத்திருக்கா சொல்றபோது ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வருது மாத்திருக்கா வர்ணரூபியாக இருக்க அம்பாங்க அம்பிகேனு செல்லமான ஒரு தாயார அம்பிகா சொல்லக்கூடிய வார்த்தை அதனால லலிதா அம்பிகா அப்படின்னு பூர்த்தி ஆறு இது சரஸ்நாமத்துல இப்படி ஸ்ரீமாதான் ஆரம்பிச்சு ஸ்ரீ லலிதா அம்பிக்கா அவர்காமாக்கள் முதல் நாமாவும் அம்பால சொல்றது கடைசி நாமாவும் அம்பால சொல்றதுன்னு அம்பாங்கிற சமஸ்கிருத பத்தான் அது யூசிக்கிற வரும்போது அம்பாள் அப்படின்னு சொல்றோம் இது இப்படி சொல்றதுன்னா காளிதாசனும் தன்னுடைய ஷியாமலா முத முதல்ல அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று அவர் பாடினது ஷியாமலா அந்த ஷியாமலா தண்டகத்தை பார்த்தா சரி பந்தியத்திலையும் சரி கத்தியம்ங்கிறது கத டு ஸ்பீக்ங்கிற தாத்துடைய கத்தியம் பேச்சு முறையில நடைமுறையில பேசக்கூடிய ப்ரோசார்டருக்கு கஜியம்னு பேரு பந்தியம்ங்கிறது பாதம் பாதமா ஒரு பாதத்துக்கு இத்தனை அக்ஷரங்கள்னு கணக்கு வச்சு இத்தனை அக்ஷரங்களோ இத்தனை மாத்ரா காலங்களோ ரெண்டு விதமான கணக்கு உண்டு இப்ப நம்ம ஒன்னும் பயிற்சி எழுதப்படுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது மாதிரி ரெண்டு விதமான வழிகள் உண்டு சாதாரணமா இத்தனை அக்ஷரங்கள் கணக்கு தான் ஜாஸ்தி அது ஒரு பாதத்துக்கு தரம்னு கணக்கு சொல்லக்கூடிய அந்த ரீதியில தீர்மானம் பத்தியம் பேசக்கூடிய முறையில புரோசாளர் இருக்கிறதுனால அதுக்கு கத்தியம்னு பேரு இந்த ரெண்டு சேர்ந்துதான் சாமலா முதல்ல பத்தியமாசாரம் ஸ்லோகங்கள் அதுக்கப்புறம் ஒரே தண்டகம் தண்டகம்னாக்க அதுவும் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அதுவும் சொல்லப்படாது இந்த ஸ்லோகத்தை விட்டு கொஞ்சம் டிஃபரென்சியேட் பண்ணதுனால எனக்கு ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அதுவும் பத்தியத்துல தான் அடக்கும் ஏன்னா பத்தியத்துல ஒரு பாதத்துக்கு இத்தனை அக்ஷரங்கள் இருந்தா இன்னொரு மீட்டர் அதுக்கு டிட்டர்மின் பண்ணி பெயர் சொல்லியிருக்கான் எட்டு அக்ஷரங்கள் ஒரு பாதத்தில் இருக்கிற போது அது இந்த அக்ஷரங்கள் இது லகுவா இருக்கணும் அஞ்சாவது அக்ஷம் எப்போதுமே லகுவா சிவதா பஞ்சமம் லகு சர்வதா இப்படி எல்லாம் அனுஷ்டிப்பு அப்புறம் பதினொன்று அக்ஷரங்கள் பன்னெண்டு அக்ஷரங்கள் உபேந்திர வஜ்ரா உபஜாதி இந்த மாதிரி பலவிதமானி அப்புறம் பெரிய சார்தூல விக்கிரீடம் இந்த மாதிரி பெரிய விரத்தங்கள்லாம் வரும் இருபத்தோரு இருக்கக்கூடிய வரும் அப்புறம் மந்தா பெரிய வருத்தங்கள்லாம் வரும் ரொம்ப அளவுக்கு மீறி பெரிசா போற அதுக்குண்டகம் அப்படின்னு குறிப்பிட்ட அக்ஷரங்களுடைய தண்டகத்தில் சரி முதல் பந்தயத்தில் சொல்ற போதும் சரி மாதபாவத்தைதான் காளிதாசம் முக்கியமா சொல்லியிருக்க எடுத்தவுடனேயே அங்க ஷியாமத்தில் ஆரம்பிக்கிற போது மாணிக்க வீராம் உபலகம் மஞ்சுள பாக்விலாசாம் மாதங்க கன்யாம் மனசஸ்மர்ஜேந்திராவதும் செோன்னுமோக்பேணக நமஸான மாதான் சொன்னா போராதா ஜகவேக்க மாதா ஜெகன் மாதா ஜெகதேக மாதா ரொம்ப ரொம்ப அது பிரயோகம் காலிதாசன் தாயார் எல்லாரும் தாயாரா பார்க்க முடியல அவர் மாதாவா பார்க்க முடியாது அவர் பத்னியா பார்க்க முடியும் அதனாலதான் தாம்பத்தின் ஏற்பட்டதுனால தான் குழந்தைகளாக நாம ஏற்பட்டோம் அதனால தாயாரா ஒரு பார்க்க முடியாது நம்ம தாத்தாவோ பாட்டியோ நம்ம அம்மாவ அவ எந்த பக்கராதா பாட்டிங்கிறத பொறுத்து ஒண்ணு பொண்ணாகவோ மாட்டு பொண்ணாகவோ பார்க்க முடியுது மாதாவா பார்க்க முடியலையே அப்புறம் மாமா இருந்தா மாமா இருந்தாக்க சகோதரியாதான் பார்க்க முடிகிறது யாரு பாக்கிறாங்கிறத பொறுத்து எல்லாருக்கும் மாதாவாக தெரியல ஆனா ஒரே ஒரு சொரூபம் மாத்திரம் இருக்கு உலகத்துல யாரு பார்த்தாலும் அம்மாதான் யாரு பார்த்தாலும் அம்மாவா பார்க்கக்கூடியவர்கள் உலகத்துக்கு முழுக்க தயாராக நம்ம தாயா அவர் ஈந்தெடுத்த குழந்தைகள் மாத்திரம் தயாரா இருக்க அப்படி இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் இன்சென்டி எந்த விதமான கிரியேஷனா இருந்தாலும் அத்தனை ஆர்டர்ஸ் ஆஃப் கிரியேஷனுக்கும் தயாராக ஒருவர்கள் இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாயாரா இருக்கக்கூடியவள் அவள்தான் ஜகத்துக்கள் தான் தாயார் ஜெகன் மாதா நீத்துக்கு ஷியாமாசாஸ்திரி முதமுதல்ல பாடினார்ன்னு சம்பவத்தை சொன்னேன் அவர் அவருக்கு சோதனையாக தங்க ரூபத்தில் வந்து பால் கொண்டு வந்து அம்பாள் கொடுத்தாள் அதனால ஷியாமகிருஷ்ண சோதரியிலும் முதிர வச்சாலும் கூட அவர் சோதனையாவா தர்சனம் கொடுத்திருக்காள் அம்பாள் ஆனா அந்த பாட்டு எடுத்த எடுப்புல ஓ ஜெகதம்பா ஜெகத்துக்கெல்லாம் அம்பாளாக ஓகே ஜெகதம்பான்னு ஆனந்த பேருங்க பாடினார் அதனால அம்பாளாக தான் உலகத்துல யாரா இருந்தாலும் அம்மாவா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்வரூபம் ஜெகன் மாதா அவளுக்குதான் ஜெகன் மாதான்னு பேரு ஜெகதேக மாதா அப்படின்னா ரெண்டாவது தாயார் வேறொரு தாயார் அவளுக்கு நிகராக சொல்ல முடியாது நமக்கு மாத்திரம் ரெண்டாவது தாயார் சொல்ல முடியுமா எல்லாருக்கும் ஒரு அம்மா தானே ரெண்டு அம்மா கொண்டவர் கிருஷ்ணன் மொத்தம்தான் என்ன தேவகி ஒண்ணு யசோத ஒண்ணு அப்படி இயல் தாயார் ஒருவள் வளர்ப்பு தயார் ஒருவர் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல மாத்தம் தான் உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு நியாயம் தான் கிருஷ்ணனுக்கு ஒரு நியாயம் எப்போதுமே கிருஷ்ணாவதாரம் முழுக்க பார்த்தேன் இந்த சாதாரண லோக ரீதியா இருக்கக்கூடிய நியாயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அவதாரமா தானே இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அம்மா தானே அப்படின்னா இந்த ஜென்மாவில ஒரு அம்மா முந்திர ஜென்மால யார் இருந்தா அடுத்த ஜென்மால யார் அம்மாவா இருக்க போறா அப்படின்னு கேட்டா எத்தனை அம்மாவை பார்த்திருக்கோ தெரியாது எத்தனை அப்பாவை பார்த்திருக்கோம் தெரியாது எத்தனை விவாகம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியாது எத்தனை குழந்தைகள் அடைஞ்சோம் தெரியாது அதனால ஒவ்வொரு ஜென்மாவிலையும் மாறின் இருக்கு இந்த உறவுகள் மாறின் இருக்கு மாதா இதெல்லாம் மாறின் அதனாலதான் பாரத சாவித்ய சொன்ன மாதா பித் சஹசிரி புத்திரிசார அனுபூதானி யாந்தி எத்தனையோ நூத்துக்கணக்கான பத்னிகளையும் குழந்தைகளையும் ஆயிரக்கணக்கான மாதா பிதாவை பாரத சாவித்ரி முதல் ஸ்லோகம் பாரத சாவித்ரி அஞ்சு ஸ்லோகங்கள் மகாபாரத அஞ்சாவது வேதமா சொன்னா அந்த அஞ்சாவது வேதத்துக்கு உபனிஷத் அட்டமா பகவத்கீதை அதுக்கு காயத்ரி அட்டமா என்று பாரத சாவித்ரி நாலு ஸ்லோகங்கள் அஞ்சாவது ஸ்லோகம் பரஸ்வதி அப்படி பாரசாவித்திரியில ரும் பல மாதாவுடைய கர்ப்பத்துல பல ஜென்மாக்கள் எடுத்திருக்கோம் அப்படிதான் இருக்கு ஆனா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஒரு ஜீவன் எத்தனை கோடிக்கணக்கான ஜீவர்கள் இப்படி கோடிக்கணக்கான ஜென்மாக்கள் எடுத்தாலும் ாலும்கன் மாதாங்களுடையத்தர் இருக்க முடியாது மாதாஜே சந்திரகலாவதும் இப்படி மாதகானு சொல்லி விட்டுவா அம்மா உனக்கு நமஸ்காரம் சொன்னார் போ அந்த அம்மானு கூப்பிட்ட அழகு போரும் தோணல அம்மானு திருப்பி திருப்பி கூப்பிடணும் தோணல அடுத்த ஷோகம் ஆரம்பமே மாத மரகத குறிஞ்ச கடாட்சம் கல்யாணி கதம்பனவசினி கதாமதா எடுத்த உடனே மாதா அப்புறம் தண்டகத்தை பாத்தீங்கன்னா ஜெய ஜனனி அப்படின்னு ஆரம்பம் ஜனனின்னு சொன்னாக்க எவள் ஜனிக்கும்படிதா செய்கிறாளோ அவள் ஜனனி எவள் பெற்றிருக்கிறாளோ அவளுக்கு ஜனனின்னு பேரு அதனால மாதாங்கிற பாவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் அந்தான் சரஸ்நாமத்திலையும் சரி காளிதாசனுடைய சியாமலா தண்டகத்திலயும் சரி இன்னும் பெரிய பல மகான்களுடைய சூக்திகள்லயும் சரி சாமா சாஸ்திரிகள் முதல்ல பாடினது ஜெகதம்பான் சொன்னோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பல இடங்கள்ல பார்த்தேன் அந்த அம்மா என்ற பாவத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிருக்க ஏன் இப்படி அம்மாங்கிற உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தத முதல் நாள் சொல்றதே ஓரளவுக்கு சூச்சனை பண்ண ஒரு ஜீவனுக்கு ரொம்ப நெருங்கி எடுக்கக்கூடிய உறவு அம்மாவோட ஏற்படக்கூடிய உறவு தான் மீதி உறவுகள் எல்லாம் வேற ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து தெரிந்து கொள்ளக்கூடியது அப்பா யாரு குரு யாரு தெய்வம் யாருன்னு அந்த கன்செப்ட சொல்லிக் கொடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய உறவா இருக்கு அம்மா யாருங்கிறது சொல்லிக் கொடுத்து ஒத்துரு சொல்லிக் கொடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய உறவாக இல்ல அது இன்ஸ்டிங்டிவா தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு ரத்ததமாந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு ரொம்ப நெருங்கின உறவு மாதாவுடைய உறவுதான் சில உறவுகளை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அனுபவிக்காமலே இருக்கலாம் மொத்தம் பிரம்மச்சாரியாவே இருந்துட்டான் பத்னி என்ற உறவு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் குழந்தைகள் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் விவாகம் ஆகியும் சில குழந்தை பிறக்காமல் இருக்கலாம் குழந்தைனா என்னன்னு அந்த உறவு தெரியாமல் இருக்கலாம் மாதாவுடைய உறவு தெரியாமல் ஒரு ஜீவன் திறக்கவே முடியாத அந்த உறவுஸ்பென்சிபிள் ரிலேஷன் மாதாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த உறவானது பிசிக்கலா கூட பயாலஜிக்கலா கூட இருக்கு ஏன்னா சின்ன குழந்தைக்கு பழைய காலத்துல தாய்ப்பாலே பிரதானமான ஆகாரமா இருக்கக்கூடிய காலத்துல தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு குறையாவது வந்து ஆரோக்கியத்துக்குன்னா தாயார் தான் பத்தி மிருப்பல் குழந்தைக்கு பத்தி இல்ல குழந்தைக்கு வியாதி வந்திருக்கு அதை குணப்படுத்துறதுக்கு தாயார் பத்தி மிருப்பல் என்ன தாய்ப்பார் குடிக்கிறதுனால இப்பதான் பெடியாட்ரிக்ஸ் பெடியாட்ரிக்ஸ் தனியா ஒரு ஸ்பெஷலை பிரான்ச் அதுலயும் என்ன பெடியாட்ரிக்ஸ் தான் நிறைய இருக்கு நான் இங்கயோ ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி தான் வார்த்தையே யாருக்கும் தெரியாது குழந்தைக்கு குணம் ஆயிடும் குழந்தைக்குற அம்மா கஷாயம் குடிக்கிற மாதிரி கஷப்பாருன்னு வியாதி இல்ல குழந்தையுடைய உத்தேசம் பண்ணி இவ கஷாயத்தை குடிக்கிற மாதிரி ஜெகத்துக்கெல்லாம் தாயாராக தகப்பனாராக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பகவான் என்ன பண்றான்னா அவன் தான் அது நிஷன் சொன்னேன் அதனால அப்பா அவனே அம்மா அவன் தாயும் ஆனவனாக மாதூர் மாத திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கராஜாவை பார்த்து சொன்னார் ரங்கநாதனை பார்த்து சொன்னார் இந்த ஸ்லோகத்துல குழந்தைக்கு வியாதி வந்துட்டா அம்மா கஷப்பா இருக்கக்கூடிய கஷாயத்தை குடிக்கிற மாதிரி நமக்கெல்லாம் ஜீவர்களா இருக்கக்கூடிய குழந்தைகள் நமக்கெல்லாம் ஒரு வியாதி வந்திருக்கு பிறவி பிணி என்ற பப ரோகம் வந்திருக்கு இந்த ரோகத்தை போக்கிவிக்கிறதுக்காக அவன் பிறப்பே இல்லாத பிரபு பல அவதாரங்கள் பண்ணி பிறக்கக்கூடிய போல வேஷம் போட்டு வரான்னு தற்காயம் பிபந்தி தத்தர் திருஷ்யசே ரங்கராஜா தாயார் மருந்துஷா புடுவள் அவ்வ நெருங்கிருக்கூடிய ஒரு பயலாஜிக்கல் கனெக்ஷன் இருக்கு தாயாருக்கும் குழந்தைக்கும் தகப்பனார் மருந்து சாப்பிட்டு குழந்தைக்கு குணமாச்சிரு இங்கேயும் கிடையாது அவர் இந்த குழந்தை உருவாவதற்கு காரணமா இருந்திருக்கார் ஆனா தகப்பனார் மருந்து சாப்பிட்டு குழந்தைக்கு குணமாச்சும் கிடையாது தாயார் மருந்து சாப்பிட்டு குழந்தைக்கு அவள் ஜெகன் மாதாவாக இருக்க அவள் ஜெகன் மாதா சொன்னா அதுல பல இம்ப்ளிகேஷன் இருக்கு என்ன இம்ப்ளிகேஷன் முதல்ல ஒரு தாயாருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்றோம் ஒரே கர்ப்பத்தை பிறந்தவா அப்படி சொல்றோம் அந்த ஒரு அம்பாள் இந்த உலகம் முழுக்க வந்திருக்கு மிருகங்கள் பட்சிகள் ஊர்வினைகள் பறவைகள் அதே மாதிரி செடிகள் கொடிகள் தூங்கு முதற்கொண்டு எல்லா அம்பாள் வந்திருக்கு சொன்ன அது சேதனமோ அச்சேதனமோ எல்லா பிரபஞ்சமும் அசையக்கூடிய பொருள் அசையாத பொருள் எல்லா அம்பாள் வந்திருக்கு சொன்ன நாம எல்லாரும் சகோதர சகோதரி பாவத்துல ஒவ்வொரு ஜீவனையும் பார்க்கிற போது கூட பிறக்காத ஒரு உடன்பிறப்பாக நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாள் நம்ம தான் அந்த ஒரு அம்மாவுக்கு தானே நீங்க எல்லாரும் பிறந்திருக்கோம் நம்ம எல்லாரும் அப்படித்தானே பிறந்திருக்கோம் உலகத்தை முழுக்க குடும்பமாக நினைக்கக்கூடாது ரொம்ப விசாலமான மனசு கொண்ட தான் அப்படி முடியும் உதார சரித்தான்து வசுதெய்வ குடும்பகம் வசுதானா உலகம் உலகம் முழுக்க குடும்பம் மாட்டோமா யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு தமிழ்ல இதா சொல்லிட்டு போயிட்ட அந்த ரொம்ப உயர்ந்த நிலைக்கு ஒரு சின்ன ஒரு எலும்ப பார்க்கிற போது ஒரு நாய் நெறிய பாக்குற போது முதற் சகோதர பாவம் இருக்கிறது இருக்கட்டும் அது ரொம்ப உயர்ந்த நிலையில மகன்கள் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்க ஒரு சின்ன ஈ எரும்புக்கு முதற்கொண்டு சகோதரிகள்ட்டே சகோதர சகோதரி ஆட்டமா பழகினா போற காலமா இருக்கு உலகம் முழுக்க பார்த்தேன ரொம்பவே இது வந்து இந்த வாஸ்ட் மெஜாரிட்டிஸ்ல பாத்தேழுன சார் எனக்கு எல்லாரும் வேண்டிவா சார் எனக்கு வேண்டாள் கிடையாது கடைசியில பாக்கி ஊர்ல இருக்கிறவங்க கால் பவுன் வித்தியாசம் இருக்கும் அத தேங்கு போன கால் பவுனுக்காக கால் பவுன் கூட இருக்காது உடஞ்சு போன இழுப்பு செட்டி இருக்கும் தலைமுறை முன்னாடி எனக்கு தெரியும் ரொம்ப தூரத்து பந்துக்கள் அது மாதிரி ஏதோ லெட்டர்ல ரைட்டிங்ல எழுதிட்டா ஏதோ ஒரு இலுப்பு செட்டி இருக்கு பேசிக்கிற போது காசுல விழுவோம் சின்ன குழந்தையா இருக்கும்போது உள்ளிப்பா இருக்கும் ஏதாவது உடஞ்சி போல இலுப்பு செட்டிக்காக இதுக்காக போய் லெட்டர் இதுவாட் ரைட்டிங்ல போய் கமிட் பண்ணி எனக்கு இந்த பாகம் போகணும்னு கேட்டாக்க அவ்வளவு அல்பமா போயிடுது மனசானது குறுகி போயிடுறது all expansion is life all contraction is death he said vivakanda your mind is getting very confused that is death you are sitting there what is the use you are dead to the finer things of life are you you are dead to the spiritual and last year side of life you are dead when you are so contracted when you are contracted like this கரெக்டா தானே இருக்கு அப்படி உலகத்துல எல்லாத்தையும் ஒத்து போகிறது நமக்கு கூட பிறந்த வாழ்க்கை ஒத்து போகல என்ன ஒரே கல்பத்துல இருந்தானே வந்திருக்கும் நம்ம பத்து ரூபா கூட எடுத்தா அடுத்து போட்டமே வாத்துல மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சென்ட்ல இந்த தகராறு காரணமே சொத்து வேற ஒண்ணு காரணமே இல்லை பாவர்டி டிஸ்பியூட் கிடையாது கிடையாது உள்ள ஏறிடு அதுக்காக ராமாயணத்துக்கு பலன் சொல்ல யம் பலன் இருந்தி பலன் அத்தியாயத்தில் பலஸ்வதி இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் தாயார் சகோதரிகள் வாஸ்தவத்தில் உடன்பெறவா சகோதர சகோதரிகள் இந்த பேச்சு யாருக்கும்பட்டம் யாரு உண்மையாகவே ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டா துடிக்கணும் ஒரு ஜீவனப்பட்ட சந்தோஷத்தை நீயும் அந்த மாதிரி ஒரு பாவம் மனச வரணும்னா ஒரே அம்மாட்டி நாம் எல்லாரும் பிறந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஞாபகப்படுத்திக்கணும் அவள் தாயார் நாம குழந்தைகள் தாயார் சில சமயத்தில் கோச்சுக்கிறான் சில சமயத்தில் அடிக்கக்கூடிய அடிப்பட குழந்தை ஒரு பெரிய மெயின் ரோடு ஒண்ணு ஒரே டிராபிக் நீங்கதான் வர போது சொன்னேன் கார் வந்து நின்னப்புறம் அஞ்சு நிமிஷம் பண்ணி ஆகணும் ர்ஷாவஷோ மெட்ராஸ்ல இங்க விட மெட்ராஸ் அங்க அஞ்சாறு மாசம் வருஷத்துக்கு இருக்கோமோ ஒரே இடத்துல பல வருஷமா சொல்லிட்டு இருப்போம் ஒவ்வொரு வருஷம் டைம் கூடிய ஒரு ரோடுல சின்ன குழந்தை ரெண்டு வயசு கால் முளைச்சிருக்கு இட்ஸ்லோர் as much of the world as it can as well தெரிய விவரம் தெரியாது வரல அது தட்டுவ இனிமேல் சும்மா மாட்டேன் அடிச்சுடுவேன் அப்படின்னு ஏதாவது மிரட்டலாம் அப்ப யாரோ ஒருத்த தெருவுல போறவர் இந்த பேக்ரவுண்ட் தெரியாம அம்மா அப்படிச்சு குழந்தை அடிக்கிறாங்க ஏமா கருணை இல்லையா சின்ன குழந்தைங்க한테 என்ன தெரியும் பார்த்தா ரெண்டு பேஸ் குழந்தை தெரியிறது இந்த குழந்தை போய் அடிக்கறியே உங்களுக்கு இவரக்கு மில்லியன் கேட்டாக பெத்தவளுக்கு தெரியாத இவரக்குமா வேற ஒரு தெருவுல போக்கணுங்க அவனுக்கு இரக்கம் இருக்க போروض 10 மாசம் செம்ம தர்க்கால வயற்ற இடம் கொடுத்துட்டால அவ எப்படி இரக்கம் இதான் அவர்க முடியோ அவ ஏன் அடிச்சா ஏன் கோச்சிங் காந்த குழந்தைங்க இது இன்னைக்கு ஏதோ அம்மா பார்த்து விழுந்து வந்துட்டா புழைத்துட்டு அந்த குழந்தை ஒத்து பாக்காத போது எங்கயாது போய் ஒரு பாதையில் போ இது உலகத்துல நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய அம்பாலும் நமக்கு சின்ன அழுகியா சில கஷ்டத்தை கொடுத்து பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துற இது ரொம்ப முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்பவே இந்த சந்தேகம் வாழ்க்கையில் உண்டு நான் ஏதோ பகவான பதிச்சுருக்கேன் நல்ல காரியம் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ே இருக்கு நல்லது பண்றதுக்கெல்லாம் கஷ்டம் வருது கூட உலகத்துல எங்க பார்த்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குதான் கண்ணு இல்லை ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்கறாள் அம்பாள்னா சாதாரணமான தாயாரா இருந்தா பிசிக்கலா வந்து ரெண்டு தட்டு தட்டி உன்ன கண்டிச்சு உள்ள அழைச்சு போவாள் அந்த ஜெகன் மாதா கண்ணுக்கு <Sessos> <Sessos> ஒரு பிள்ளை ஏதோ வியாதியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் இன்னொரு வெளியூர்ல எங்கேயோக்கி இருக்கியிருந்து தேவையா இருக்கு நீ எப்படியா நீ சாத்தி ஏதோ சாப்பிட்டுக்கோ நீங்க எங்க சாப்பிட்டாலும் சரி அவனை விட்டுட்டு அப்ப எல்லா குழந்தைகளையும் ஒரே சமயத்தில் முடியாள் கண்ணுக்கு நேரம் உண்டு அதனால நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற போது தாயார் இந்த குழந்தையின் பண்ற மாதிரி கஷ்டங்களை தட்ட தட்டி நமக்கு நல்ல புத்தி வரும்படியா செய்கிற இவன் கஷ்டம் வரும்போது விவேக்கியா இருக்கக்கூடிய நினைச்சு பார்க்கணும் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு விசாரம் பண்ணி பார்க்கணும் நாம ஜென்மாந்திரத்துல ஏதோ பாபம்லனால் தானே ஒரு கஷ்டம் வந்திருக்கு ஒழுக்கம் தவறாம வாழ்வதற்கு பிரயத்னம் பண்ணுவன் அப்படி சரியான பாதையில் திருத்ததுக்காக தான் கஷ்டம் என்ற ஒரு தண்டனையை கொடுத்து இவன் நல்ல வழியில திருத்ததுக்காக தான் அம்பாள் கஷ்டத்தை கொடுக்கிறார் அவள் தாய் யாரு சொன்னா இருக்கா கஷ்டத்தை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம் நம்மளை திருத்தி நல்வழி நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஜெகன் மாதா கஷ்டத்தை கொடுக்கிற இது இரண்டாவது கொலாதரி மூணாவது கொலாதறி என்னாக்க மூணாவது கொலாத கொலாதடி மூணாவது ஸ்லோகத்துக்கு ஆதாரம் ஒரு தாயாருக்கு நாலு குழந்தைகள் இருந்ததுனாக்க நாலு குழந்தைகள்ட்டையும் பிரியம் ஒரே மாதிரி இருக்கு பிரியம்ங்கிறது பிரியத்துல வித்தியாசம் கிடையாது குழந்தைகள் வேணா அது உணர்ந்துக்காம சின்ன குழந்தையாருக்கும் உணராது அந்த குழந்தை ஒரு தாயாராகவோ தகப்பனாராகவோ முப்பது வருஷம் கழிச்சுதான் தாயார்ட்ட வந்து இப்படி இல்ல அண்ணா உனக்கு கடைசி பிள்ளையான சொல்லும் பிடிக்காது அண்ணாவா இருக்கணும் அப்படி சொல்லுவோம் அக்கா தங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கும் இது உலகத்துல ரொம்ப சகஜம் அது தாயாருக்கு வித்தியாசமே கிடையாது ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் சுமந்து பெற்று எடுத்திருக்காரு குழந்தைக்கு தெரியாது ஆனால் தாயாருக்கு பிரியம் எப்போதும் ஒரே மாதிரி தான் அதுல ஒன்றும் வித்தியாசம் ஒரு குழந்தை வேண்டிய குழந்தை ஒரு குழந்தை வேண்டாத குழந்தைன்னு உண்டோ தாயாருக்கு ஒரே மாதிரி தான் பிரியம் ஒரே மாதிரி தான் பிரியம்ங்கிறது மனசில் இருக்கக்கூடிய பாவனை பாவன ஒன்னா இருந்தாலும் கூட விவகாரத்தில் வித்தியாசம் உண்டு விவகாரத்தில் வித்தியாசம் என்ன யாராருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பேன் ஒரு குழந்தைய கூப்பிட்டு இன்னைக்கு நீ ஒன்னும் கூப்பிட்டா உனக்கு இன்னைக்கு வரும் கஞ்சிதான் கொடுப்பேன் இன்னைக்கு ரசஞ்சாதமா போடுறேன் வேற ஒன்னும் வாண்டாம் அப்படின்னு சொன்ன நாலாவது குழந்தைக்கு நன்னா வட பாயசத்தோட சாப்பாடு போட்டான் என்னடா இது நாலு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாள் ஏன் வித்தியாசம்னா ஒரு பிள்ளை ஒரே அவனுக்கு வேதி ஆயினாஸ்தி ஆகும் அவனுக்கு நீங்க ஒண்ணு ஒரு நாள் லங்கரம் போட்டுட்டாக்க உள்ள இருக்க கூட அழுக்கெல்லாம் வெளியில அப்புறம் கொஞ்ச கொஞ்சமா சரிபடி அப்படின்னு ஒரு நாளைக்கு லங்கரம் போடுவா இன்னொரு குழந்தைக்கு ஒரே ஜோரமா காய்ச்சல் அறந்துருக்கு